ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தர்மசாஸ்திரம் சொல்லியபடி அபரகர்மாக்களை எப்படி செய்யலாம் என்றும் அந்த ஒருவருட காலம் முடிந்து ஆப்திகம் என்ற ஸ்ராத்தத்தை எப்படி செய்யலாம் என்றும் விரிவாக தெரிஞ்சுட்டோம் இதில் ரொம்ப முக்கியத்துவம் நமக்கு வேண்டும் இந்த அபரகர்மாக்கள்லே முக்கியத்துவம் வேணும் அதேபோல் நாம் இப்போ ஒரே ஒரு வழியை தான் இந்த விஷயத்தில் பார்த்துருக்கோம் தர்மசாஸ்திரம் நிறைய வழிகளை நமக்கு காண்பிச்சிருக்கு தர்ஷாஸ் சொல்கிறபொழுது அஷ்டீதிசா முனையேதினராஜபூத்திரவர்த்தா பிரணீத்த வை புரா தேத்திர்த்தவியாத்து சோன்தே தமசி மஜ்ஜதி இன்று தர்மஸ் இந்த தர்மசாஸ்திரம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு எண்பத்தி ஓராயிரம் இந்த பாரத அவதாரம் செய்து தர்மசாஸ்திரங்களை சொல்லியும் தர்மசாஸ்திரம் சொல்லிய வண்ணம் வாழ்ந்தும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி கொடுத்துருக்கா நிறைய மகர்ஷிகள் அவரவர்கள் தர்மசாஸ்திரத்தை புரிந்து கொண்ட விதத்திலையும் வேதத்திற்கும் புராணங்களுக்கும் விரோதம் இல்லாமலும் இந்த தர்மசாஸ்திரத்தை காண்பிச்சிருக்கா அதில் சில விஷயங்களில் பல வழிகளை காண்பிச்சுருக்க அதற்கு பக்ஷாந்தரம் என்று பெயர் நிறைய விஷயங்களில் மாற்று கருத்துகள் நிறைய இருக்குது தர்மசாஸ்திரத்தில் மாற்று கருத்துகள் அப்படின்னா ஒன்று ஆக்ஷேபிச்சு இன்னொன்று வருது அப்படின்னு அர்த்தம் இல்லை அதையும் ஏற்றுக்கொண்டு இன்னொரு வழியையும் காண்பிச்சிருக்கு அதற்கு பக்ஷாந்தரம் என்று பெயர் அல்லது அனுகல்பம் என்று பெயர் இப்போ உதாரணத்துக்கு நாம் ஸ்ராத்தத்தில் பார்த்தோம் ஸ்ராத்திலே பிரதானம் என்கிறது மூணும் அக்னௌகரணம் என்று சொல்லக்கூடியதான ஹோமம் பிரம்மணபோஜனம் பிண்டப்பிரதானம் இது மூன்றும் ஸ்ராத்திலே பிரதானம்னு பெயர் முக்கியம் இந்த பிரதானமானது எப்பொழுதும் விட்டு போகக்கூடாது பிரதான அக்கிரியன் தூ சாங்கம் திரியதே புன தகணே குறியது பிராயஷ்ச்சி நம்ம தது பிரவருத்தன்யதா குறியாத் எதி மோகாத் கதஞ்சனா எதஸ்தது அந்நியாபூதம் ததையேவ சமாப்பயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது பிரதானம் என்பது விட்டு போகாமல் செய்யணும் பிரதானம்னு ஒவ்வொரு கர்மாவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரதானம் என்கிறது ஒவ்வொரு ரிஷிகளும் சொல்வதில் மாறவே மாறாது அது அனைவரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பா இந்த அங்கங்கள் அவைகள் மாறும் அதிலே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு சம்பிரதாயங்களில் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு நாம் கர்மாக்களை செய்யணும் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் என்கிறத தர்மசாஸ்திரம் சொல்கிறது எஸ்தானி ஹேத்துபிர் ஹன்யாத்து சோந்தே தமசி மஜ்ஜதி இதை புரிந்து கொள்ளாமல் நான் இப்படி தான் செய்து கொண்டு வந்தேன் இவ்வளவு நாள் இப்படி தான் நடந்திருக்கு என்கிற காரணத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ளணும் என்கிற அவசியமில்லை ஆனால் இத்தனை நாள் நடந்ததற்கு ஒரு ஆதாரம் இருக்கு இருக்குது தர்மசாஸ்திரத்தில் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் தவறில்லை நாம் இப்போ இத்தனை நாளைக்கு இந்த அபர கர்மாவை பார்த்தது ஒரு வழியை வச்சுட்டு பார்த்துருக்கோம் பல வழிகள் மகரிஷிகள் காண்பிச்சுருக்கா பல வழிகளை காண்பிச்சுருக்கார் ஒரு வழியை தான் பார்த்தோம் அதாவது ஒரு டாக்டர் இடத்துல போய் ஒரு நோய்க்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டோமானால் அவர் ஏதாவது ஒரு வியாதியை எடுத்துக்கொண்டோ அதற்கு தகுந்த ஆரப்பில் அவர் பேசுவார் அப்படிதானே உலகத்தில் அவர் ஏதோ ஒரு மருந்து பெயர் சொல்கிறார் அப்படின்னா டாக்டர் அந்த மருந்து பெயரை மாத்திரம்தான் சொல்லியிருக்கார் அது ஒன்று தான் நாம் எடுத்துக்கணும் பாக்கியெல்லாம் மருந்தே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது அவர் உதாகரணத்திற்காக ஒரு மருந்தை எடுத்துன்னு பேசியிருக்கார் அதே போலதான் நாம் இப்போ இந்த அபரகர்மாக்கள் ஸ்ராத்தம் வரையிலும் நாம் பார்த்த விஷயங்களில் ஒரே ஒரு பட்சத்தை பிரதானமாக கொண்டு பார்த்துன்னு வந்திருக்கோம் இத்தனை நாளைக்கு இது ஒன்று தான் வழியா அப்படின்னா இன்னும் பல வழிகள் இருக்குது அதை நமக்கு செய்து வைக்கக்கூடிய வாத்தியாரிடத்திலே கேட்டால் சொல்லுவேன் இதுதான் வழக்கமாக செய்துன்னு வந்திருக்கு இதற்கு இங்கே பிரமாணம் இருக்குது இதையும் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கா அப்படின்னு அது வாத்தியார்கள் சொல்லுவா சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை ஆனால் ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்குது ஆனால் அதற்கு தர்மசாஸ்திரத்தில் ஆதாரம் காணப்படவில்லை அப்படின்னா அதை மாற்றிக்கொள்வது தான் யுக்தம் ரிஷிகளும் அதை தான் வெறும்பறா அப்போது நேற்றுக்கு வரைக்கும் பண்ணது தப்பா என்கிற கேள்வியே வரக்கூடாது அது தப்பான கேள்வி யாவத் பாதம் தாவத் சாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லே சொல்லப்படுறது இப்போ உதாரணத்திற்கு ஸ்ராத்தம் பண்ணுறோம் ஸ்ராத்தத்தை நாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ரெண்டாவது மாடியில் இருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது மாடியில் நாம் சிராதங்களை செய்துன்னு வரோம் ஆனால் ஸ்ராத்தத்தில் அவுபாசனம் என்கிற அக்னி இருக்குது அந்த அக்னியை பூமியில் வச்சு தான் செய்யணும் என்று நமக்கு தெரிய வருது தெரிஞ்சுடாச்சு அப்போது போன வருஷம் வரையிலும் நான் மாடியில் செய்த ஸ்ராத்தம் நஷ்டமா என்று கேட்கக்கூடாது கதானுஷோகம்னு போயிரு கதானுஷோகம் பண்ணக்கூடாது கடந்ததை நினச்சி வருத்தப்படுவதோ அல்லது இதுவரையிலும் செய்ததை சரி என்று பேசுவதோ தவறு மாடியிலே ஸ்ராத்தம் மாடியிலே உபாசனம் செய்து ஸ்ராத்தம் செய்வது தவறு என்று தெரிய வந்தால் அப்போது அதற்கு பிறகு நாம் பூமியில் செய்கிறத்துக்கு முயற்சி பண்ணணும் அல்லது நான் மாடியில் தானே இருக்கேன் அப்படின்னா அதனால் தப்பு இல்லை செய்கிற மாதிரியே செய்துட்டு வரலாம் ஆனால் தெரிஞ்சுக்கணும் எது தத்துவம் எதை நாம் சரியாக செய்யணும் என்கிறதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த தர்மசாஸ்திரங்களை பார்த்துன்னு வரோமே தவிர உலகத்தில் நடப்பதெல்லாம் தவறு என்று சொல்வதற்காகவோ உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்பதற்காகவோ நாம் தர்மசாஸ்திரத்தை பார்க்கவில்லை என்பதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல பேர் என்னிடத்தில் கேட்டிருக்கிற கேள்வியை பார்க்கும் பொழுது உலகத்திலே எப்படி மாற்றி நடக்கிறது என்றும் இதை எப்படி மாற்றுறது என்றும் என்னிடத்தில் கேட்கிற உலகத்தை மாற்றுவது நம்முடைய நோக்கம் இல்லை நாம் தர்மசாஸ்திரம் நமக்கு தர்மங்களை எப்படி காண்பிச்சிருக்கு என்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் நாம் இந்த உபன்யாசமாக நாம் பார்க்கிறோமே தவிர நாம் செய்ததை நாம் செய்து வருவதை எப்படி மாற்றணும் என்பதற்காகவோ செய்வதையெல்லாம் தவறு என்று சொல்வதற்காகவோ நாம் இதை பார்க்கல அதனால அதை அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கணும் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி கர்மாக்களை செய்துன்னு வர்ற பொழுது நாம் ஒரு வழியை பார்த்துன்னு போகிறோம் இதற்கும் நாம் செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் வருது அப்படின்னா இது விஷயமாக வாத்தியாரிடத்தில் கேட்கணும் இப்படி வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்லுவார் இந்த இடத்துல இப்படி செய்யணும் என்று அவர்கள் அதை சொல்வா அதை நாம் எடுத்துக்கொண்டு செய்யணும் இல்லை அந்த விஷயம் தவறாகவே தான் தீர்மானிக்கப்படுறது அப்படின்னா மாற்றிக்கிறதுல தப்பில்லை யாவத் பாதம் தாவத் சாது அது தவறு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா பிறகு அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை செய்தது தப்பாக ஆகாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் அந்த விஷயத்தில் நமக்கு ரொம்ப எச்சரிக்கை பண்ணி விட்டு கொடுத்துதான் தர்மசாஸ்திரம் பேசுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்